அப்பாவை தான் கொண்டுட்டான் நாம துணையா இருப்போம்னு சொல்லிட்டு போய் பிடிச்சிதான் எது பிரமுகத்திங்கிற ஒன்று பிடிச்சா என்ன செய்யும்னு இப்போ இந்த இது கூட என்ன எய்ட்ஸ் நோய் என்ன செய்யும்னு ஒன்று தினமணியில் ஒரு தான் போட்டுருந்தான் எய்ட்ஸ்னா என்னன்னு ஏன்னா பல சொல்லிட்டு இருக்கேன் சில சில செய்திகளில் தினமணி தான் ரொம்ப நான் யாரும் நிருபரம் இல்லை ஏஜென்ட்டும் அல்ல ஆனால் எனக்கு உகந்த தாள் தினமணி தான் ஓரளவு ஸ்டாண்டர்டாக இருக்குது அதனால அதுல போட்டு அது போல வந்து ஹவாலான என்னான்னு தெரியாது என்ன இப்படிப்பட்ட செய்திகளை விளக்குவதில் ரொம்ப அருமையா தினமணி தன்னுடைய பணியை செய்து வருகிறது என்ன அது கூட அவன் தான் போட்டு எந்த ஒரு நோய் வந்தாலும் நீங்காது எந்த நோய் வந்தாலும் மிகச்சிறிதா கூட நீங்காது இப்போ டயபட்டிஸ் இருந்தேன்னா இரத்த காயம் பட்டா ஆய ஆறாதுங்கிறான் சொல்லுமா அது மாதிரி தான் எந்த ஒன்று வந்தாலும் நீங்காது ஏன்னா உடல் அந்த அளவுக்கு பலகீனமாக போயிடுறோம் அதான் அதனுடைய நோயினுடைய தொடக்கம் என்றெல்லாம் அழிந்தாங்க அது போல இவனுக்கு என்னான்னு கேட்டால் அந்த பிரமுகத்திங்க வந்து என்ன பண்ணி அந்த பிரமுகத்தினா என்னான்னு கேட்டாரு இன்ன செயல் இருந்தால் அது பிரமுகத்தின்னு அர்த்தம்னார் என்ன செயல்னார் பின்னாலேயே வரும் ஆயும் ஏ அப்படின்னு பின்னால் வருமா இருக்குமா தெரியாது பாவம் பாவம் பழிதுவோ ஐய கோவனும் ஐயோ கோயனும் கை எரியும் ஒரு தாக்கு தாக்குமா திடீர்னு யாரான ஒண்ணும் தெரியாது இப்படி ஆகவே பின்பற்றுமா விடாம திருவள்ளுவர் ரொம்ப அருமையா என்னைப்பகை உற்றாரும் உயிர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் என்று சொன்ன நீ யாரையும் தப்பிச்சிடலாம்ப்பா நீ செய்த தீவனையை நீதான் அனுபவிக்கணும் அது எப்படி சார் வரும்னாரு வீயாது அது ஒண்ணும் போயிடாது எப்படி வரும்னாரு பின் சென்று பின்னாலே வந்துரும் அடும் பின் நினைப்படா ரொம்ப அருமையா இருக்கு குழம்பு இருக்குது குளிச்சிடலாம் குளிக்கலாம் நினைப்பா பசி இருக்கும் சாப்பிட கூடாது அல்லவா நல்ல தீர்த்தம் பக்கமும் செல்ல ஒட்டாது நல்லதெல்லாம் எதுவும் செய்ய விட்டாது இன்னுமோ ரத்தனோவில் உளம் புகுத ஒட்டாது கண் துயில ஒட்டாதோ சரி வேற ஒன்னு வேணாம் தூங்கில தூக்கம் வராது இப்படியான ஒரு நீங்க அனுபவிக்கணும் ஒன்னும் கஷ்டப்பட மாட்டாங்க அனுபவிக்காத வரைக்கும் அதை நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கோம் எல்லாம் அனுபவிச்சிடும் அப்படின்னு சொன்ன அதெல்லாம் அந்த வினியை அனுபவித்து இருந்தாங்க அனுபவித்த அந்த காலம் போக போக போக போக பல ஆண்டுகளுக்கு பின் எப்படியோ இந்த மாதிரி தீமையை இவனை அனுபவித்த அந்த பாவம் அந்த தீமை வர்றதே எதுக்குன்னு கேட்டா இவனுடைய பாவம் நீங்கத்தான் அதான் நம்முடைய அருமையாக சைவச்தானத்திலும் சரி திருமுறைகளிலும் சொன்னார் நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் தீவினைகள் நீங்க வைத்தார் எவ்வளவு நம்ம கடினப்படுறோமோ அவ்வளவு கடினம் என்னன்னு கேட்டா நாம் நம்முடைய வினையை அனுபவித்துக் கொண்டு தீர்க்கிறோம் அர்த்தம் ஆகவே ஒரு நான்கு ஆண்டு இப்ப ஏழை வருது சார் என்ன பண்றதுன்னு பல பேருக்கு கஷ்டம் சரிங்களா இன்னைக்கு என்ன ராஜி என்ன ராஜி என்ன ராஜின்னு கேட்கிறேன் போரட்டாதி போரட்டாதி மூணுங்களா நாலுங்களா அப்படின்னாரு மூணுன்னா பரவாயில்ல நாலுன்னா தகராறு இது எத்தனா எத்தனாவது சுத்து அதுக்கப்புறம் ரெண்டாவது வேற எத்தனாவது சுத்து மூணாவதுங்களா அடாடாடா இல்லை இப்படி எல்லாம் இருக்குதுமேட்டுமே நாலியன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்ன நாடி வந்த கோலின் செய்யும் அவர்க்கு மிகவே தூக்கிட்டு போற அப்படி ஒரு துன்பம் வந்தா அந்த துன்பமானது நாம் அனுபவிக்க அனுபவிப்பதனால நீங்கிருமே தவிர நம்ம செய்த தீவனை நீங்கும் அதனால எல்லாமே தீவினைகள் நீங்க இப்படியாக உடைய அனுபவத்தை கொடுத்து கொடுத்து கொடுத்து வருகின்ற பொழுது இவன் இந்த ஏறத்தால இப்ப என்ன பண்றான் பல ஆண்டுகள் சுத்தி திருந்தவன் மதுரை மாநகராட்சி வரவேற்கிறதுலாம் அருமையா பக்கத்தில் ஒரு மேடை துணி பிரிச்சு போட்டு ஒரு ஆண் உட்கார்ந்து பெண் உட்கார்ந்து இருக்கு யாரு நம்மால்தான் சொக்கநாதர் சொக்கனாது தன்னுடைய வேடு உருவத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு வேடுவனாக வந்து உட்காந்துருக்குது இவர் வேடுவன் சொன்னா அம்மா எப்படி இருப்பா வேடு வீச்சையாக வந்துடுவா ஆமா ஜாடிக்கு மூடி அமைஞ்ச மாதிரி தான் அது ரெண்டும் இப்படி சொல்றது நான் உலக சொல்ல சொன்னேன் சைவ சித்தாந்த சொல்லால் சொன்னால் எத்தீரம் ஈசன் நிற்பன் அத்தீரம் ஆவலும் நிற்பல் சிவான சித்தியார் கணவன் என்ன நிலைமையில் இருக்கிறான்னா அப்படியே அந்த அம்மா மாறிடுவான் அம்மா இருக்காங்களே அவ்வளவு கல்லால மரத்து வந்து குடும்ப மனைவியா இருக்கும் இது போய் மகனோட கொஞ்சிச்சு வச்சுங்க தானும் வச்சுருக்கேன் ராஜா என்னன்னு கொஞ்சம் ஆண்டவன் தன்னுடைய என்ன செய்யறானோ அப்படியே அந்த அம்மா எத்தீரம் அத்திரம் ஆவாளும் நிற்பல் அதனால இங்க வேடுவனாக அவர்னா இவர் வேடுவிச்சா என்ன பண்ணீங்களா சொக்கட்ட ஆடுது சொக்கட்டம் ஆடுது இவன் என்ன பண்ணான் இந்த மதுரை மாநகராட்சி வந்து இந்த காதல் வச்ச உடனே கொஞ்சம் ஏதோ உனக்கு இந்த கொஞ்சம் அந்த அந்த ஏதோ தொல்லை கொஞ்சம் கொடையரமா இருந்தது அதோட இந்த பார்த்தான் இது என்னது ஒரு பெரிய சூதாடுதா இருக்கு இவன் பார்த்தானா இல்லையா அவங்க பார்த்துட்டான் மணிவாக திருப்பெருந்து போகின்ற பொழுது இவர் பார்ப்பதற்கு முன்னே பெருமானுடைய பிறந்தால்தான் அவரு தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கரு நோக்கறிய நோக்கி இதெல்லாம் பண்ணாரு அந்த பெருமாவுடைய திருநோக்கம் பட்டு திருநோக்கம் பட்ட உடனே இந்த அம்மா நோக்கமும் பட்டு போதாத அம்மையை பொறுத்த ஊரில் வந்துட்டு இப்ப மதுரை மிதிக்கும் போதே இவன் யார் தெரியுமான்னு கேட்டார் யாரு அந்த பெருமா ஆளை பார்த்தா அசட்டு போயமா இருக்கிறான்னு என்ன மாதிரி இருக்கேன் கேளாயோ அதன் கதையை அப்படின்னா கதையை சொன்னார் இப்ப அவங்களுக்கு சொன்னாங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை கதை கேட்டு வந்துட்டுமே எனவே கேளாயோ அதன் கதையை கேட்டார் ரொம்ப அருமையான பகுதி இவன் என்ன செய்தான்னு கேட்ட இந்த மாதிரி வந்து தன்னுடைய தாயோடு தந்தையை வெட்டி இப்படி எல்லாம் செய்தான் அதுல சொல்லும் போது இதான் இதான் சந்தர்ப்பம் நினைச்சு அந்த அம்மையை சொல்லுங்க பேசுகின்ற பொழுது இந்த காமத்தினுடைய இழிவை பற்றி பேசினார் இதான் நமக்கு முக்கியம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்டுனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு திருவள்ளுவன் தான் அந்த அறிவுனுடைய எல்லையை போனோம் உள்ளவா அதனால எப்பொருள் எத்தன்மை தாயினு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுரிய அந்த மெய்ப்பொருள் சொல்றாரு பத்தியில் இந்த காமம் படுத்தின பாடு இந்த உலகத்தில் இருக்கிற நோய்கள்ல அந்த காமம் இருக்குதே இதுதான் இருக்கிறதுலையே மோசமானவன் மோசமானவன் இதில் ஆப்ட்டா அப்புறம் மேலவே முடியாது உடனே அந்த அம்மா அதுக்கு செய்வ இந்த கல் சாப்பிடுறதும் அறிவை முதல மாற்றாது இந்த காம ஏற்பட்டாலும் அறிவு இருக்காது அது போனாலும் அந்த அறிவு இருக்காது அந்த அம்மா கேட்டாங்க மாலையில நாலரை மணிக்கு போய் சாப்பிடறத விட இது ரொம்ப கெடுதல் அது எப்படி கெடுதல் அருமை சாயந்தரம் அது போட்ட பிறகுதான் வேலை செய்யும் இது நினைச்சாலே வேலை செய்யும் காமம் நினைச்சாலே வேலை செய்யும் பொண்ணு வலம் புரிமுத்தே அப்படின்னு நினைச்சாச்சுங்க என்னமோ தலையை சுத்தும் அதை அப்படி இல்லை வாங்கி இங்கி போட்டு உள்ளது ஒரு அரை மணி நேரம் பத்து மணி ஆன பண்ண தான் சில்லையை கொடுக்கும்போது பத்து ரூபாய் ராட்டடா பாத்து ரூபா நோட்டா இருபதா நோட்டான்னு அவம்பரம் வேண்டியதான் சாப்பிட்ட பிறகுதான் தாமி இது நினைச்சாரே போதுங்க திருக்குறள் நாலு குரலை வைக்கிறாருங்க ஆமா சொன்ன பெரியவன் முதல் பெரியவன் திருவள்ளுவர் மறுதடக்கூடாது சொன்ன பெரியவர் இந்த கல்லையும் காமத்தையும் ஒப்பிட்டு நான்கு குரல்கள் வெளிப்படுத்தியவர் திருவள்ளுவரார் அவர்தான் அடிக்கடி முதல் ஞானின் சொல்வதற்கு காரணம் உண்மை உண்மையே நாலு குரல் வச்சுட்டார் அப்போ கல்லானது சாப்பிட்டா தான் அறிவைக்கும் இது நினைச்சாலே நினைச்சாலே என்ன குரல் இது என்ன ரொம்ப அருமையானது உண்டாரம் அல்லது அருணராக காமம்போல் கண்டார் மகிழ்ச்சிதல் என்று ஒரு திருக்குறள் ஒரு திருக்குறள் இன்னொரு திருக்குறள் ஆமாமா அது உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இல் காமத்திற்கு உண்டு நினைத்தாலே சங்கடப்படுத்துவதும் கண்டாலே சங்கடப்படுத்துவதும் எது காமன் நீங்க வந்து கல்ல நினைச்சாலே சங்கடப்படுத்தாது கண்டாலும் வச்சிருந்தா ஒண்ணு எங்களை அழைச்சிடாது அழைச்சிடாது என்ன சார் அது ஏழு ஏழு ஜென்மத்துக்கு ரொம்ப தூரமாச்சு எத்தவீங்க அப்படி சொல்லாமல் சார் ஒன்னு எங்க அறிவு ஒண்ணும் கூடாது அது அப்படி இல்லை அப்படி நினைச்சாலும் போச்சு கண்டாலும் போச்சு உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு நேத்தைக்கு சொன்ன சொல்லு அல்லாழ குயிலே நெஞ்சுக்குள்ள இனிக்கதடி அல்லாலை என்னமோ ஒரு பாட்டு நேத்தை சொன்ன சொல்லு நெஞ்சில் இருந்து இனிக்குதான் அப்ப தெரியுதா அதனால் நெஞ்சுக்குள்ளே இனிக்கிறது இது அது ஒன்றும் நெஞ்சுக்குள்ளே ஒன்றும் போய் தெரியாது உள்ளே போட்டால் தான் வேலை செய்யும் போட்டால் வேலை செய்யும் எனவே எண்ணின் காணில் கல்லை கண்டா ஒன்றும் மகிழ்ச்சி இல்லை இது கண்டாலே மகிழ்ச்சி காணில் கேட்டில் அது பாருங்கள் கேட்டாலே இது வந்து ச காமன் சங்கடப்படுத்த கேட்டாலுங்க அங்கே மணிமேகலை உதயனகுமரம் விடாமல் எப்படியாவது மணிமேகலை அடைஞ்சே தீர்மானிக்கிறான் உதயகுமரம் ஆனா பல சந்தர்ப்பத்தில் ஆனா ரொம்ப மணிமேகலை ரொம்ப அற்புதம் இத்தனை இவ்வளவு முயற்சியிலையும் தப்பித்து வந்தால்னா மந்திரவிதி அவளுக்கு இருந்தது மந்திரவிதி சுதமதினு ஒரு தோடி தங்கத்தில் தங்கம் இலக்கியத்தில் தோடினு எத்தனையோ தோடி எடுத்து எழுதணும் சுவாமி சுதமதி பெற்றது மணிமேகலை அவ்வளவு தூரம் இருந்தான்னு சொன்னா சுதமதிதான் காரணம் உட கட்டம் வந்தது வந்துட்டான் தத்தம் கேட்குது ஐயோ வந்துட்டான் அப்படின்னாரு என்ன பண்ணுறதுனா இந்த பலிக்கரைக்குள்ள நீ போடு நான் வெளியில் இருக்கேனார் வெளியிலிருந்து பதில் சொல்றா சுதமதி இது காமுக நோக்கத்தில் பேடிட்டு வர்றான் ஒரு அரசனுடைய பையன் என்ன இருக்கேன் வேதான கருசனோட சதுக்கரை வெட்டிட்டு எங்கேயாவே அப்படின்லாம் கேட்கணும் ஆனவன் நிற்கிறான் என்னங்க அப்படின்னா எங்க அவ அப்படின்னு வந்தது மணிமேகளையும் படிக்கணும் படிக்கணும் அதுக்காக புத்திரமில்லை வாயது நீங்க அரசர் அரசருடைய பிள்ளை நாங்கெல்லாம் ஏதோ சின்ன பெண்கள் இந்த உடம்பு எதனால வந்ததுங்க வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது புலால் புறத்திடுவது என்னமா சோப்பு கேப்பும் பவுடரும் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம் நாலு நாளை குளிக்கலாம் குப்பு குப்பு நாள் ஆச்சுட்டு குளிச்சது என்று தெரியும் புறத்திடுவது இது மேல்நிலை உள்ள என்ன தெரியுமா இருக்குங்க பற்றின் பற்றிடம் குற்ற கொள்கலம் அவலம் கவலை கையாறு அழுங்கள் தவளா உள்ளம் தன்பால் உடையது தன்பகிறார் இல்லையாத்தலாம் உள்ள இருக்கிறது மக்கள் யாரு இது வேணா உணர்ந்து இதான் தையான் உடம்பு உடம்பு என்ன உடம்பு உடம்பு ஆசைப்படுது இந்த உடம்பு என்ன அப்படிப்பட்டது பாத்தீங்கள மக்கள் யாக்கை இது வேண உணர்ந்து ஒண்ணு வேண்டாம் இந்த உடம்பு சதையா இருக்கிறத நல்லா பார்த்து அழகு பண்றேன் இது ஒரு ஒரு ஒரு பிளேட்ல அப்படி வந்து ஒரு அல்லது வந்து நம்ம இது பண் ஒண்ணு வேணாம் இங்க பண்ணிக்கிறோம் பண்ணிக்கும் ரெண்டு இடத்துல வெட்டுட்டும் அந்த இடம் எப்படி இருக்குது வச்சு வச்சு அமுக்க பாக்குறன் சமா இருக்க மாட்டானே அவ என்னமோ என்னமோ என்னோ என்ன ஆகவே இவ்வளவு பெரிய உடம்புல கொஞ்சம் லேச ரத்த காயம் பட்டு அப்படி இருக்குது பலருக்கு சைக்கில இந்த உடம்ப அப்படியே திருப்பி போடு சதைய மேல மூடி இருக்குது இதை திருப்பி போட்டேன் நாத்தத்துல நாத்தம் என்று சொன்னான் ஆனா அவனும் ஒரு நல்ல அரசன் ஆமா நான் அவளை பார்க்க வர வேதாந்தமா பேசுற அப்படின்னு சொல்லுவான் இந்த காலத்துக்கு காம பையன் தான் எனவே அவனும் ஒரு வெற்ற நல்லவணி அதை கேட்டு சரி சரி இன்னைக்கு வர்றான் அவ்வளவையும் கடந்து அந்த சுதமதி வருகிறது மணிமேகலை எப்படி அந்த கற்பை தம்மை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற அந்த பெருமை உடையதை காப்பாற்றுவது அருமையான ஒன்று ஒன்று மாற்றம் அதில் என்ன பண்றான் ஒரு தடம் தேடிட்டு போது எங்க போயிருக்கு யாரோ வரும்போது சொன்னாங்க இப்படியேதான் போறாங்க என்ன பண்ணிட்டான்னு கேட்டா இதெல்லாம் ஒளியும் இல்லை காட்டலாம் எட்டி குமரன் ஒரு நண்பன் அவன் வந்து அந்த ஓரமா இருந்து நல்லா வீணையும் வாசிக்கிறவன் நல்லா தெரியும் உனக்கு வீண வாசிக்கிறவன் இப்படி இருந்துட்டு வீணைய வாசிச்சவன் இந்த மணிமேகலை போறதை பார்த்தான் பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்துட்டு வீண வாசிக்கவே முடியல நல்லவன் ஏமா நீ பிறந்த நாள்ல உனக்கு கோவலன் என்னென்ன திறப்பு செய்ய ஊரையே கூட்டி அமக்கலப்படுத்தினோ உங்க அப்பா எங்கேயோ எல்லாம் போய் நீ போயி அம்மா நினைச்சான் நினைச்சவன யாழே உனக்கு வரல பின்னா உதவி போறான் என்ன எட்டிக்கு போறா இருக்கு வீணவாசிக்கு எப்படி பேசாம இருக்கேன்னு அதுவா என்னடா மணிமேகலே இப்படியே அது போதும் கூட்டம் அதனால கேட்பினும் கூட அந்த காமம் சரியாவுது இது வரைக்கும் நான் மனிமையெல்லாம் சொன்னேன் நம்ம திருமணக்கு வரப்படாத கேட்டாலே போதும் திரை யாரும் மடக்கிளி இங்கே வா போட்டு சொல்லவே வேண்டாம் தேனொடு பால் முறையாலே உணத்தருவன் மொய்பவள தொடு தரளம் துரையாரும் கடல் தோரத்து ஈசன் துளங்கும் இளம் பிறையாளம் திருநாமம் எனக்கு ஒரு பேசினாலே பேசினாலே அவன் பெயரை எனக்கு ஒருத்தனை சொல்ல இதுதான் அவன் பெயரை சொல்லடி வெள்ளக்கட்டி இருந்தது இப்ப அப்ப அத்தாம் பேரு செல்லக்கட்டி அவன் பெயரை சொல்லடி வெள்ளக்கட்டினானே ஏன கோருல்லாம் சொன்னால கேட்டாலே அந்த மாதிரி தெரிஞ்சுப்பான் கேட்கில் தள்ளுண்ட இடத்தில் நெஞ்சம் தலை கொண்டால் என்ன அங்கே உள்ளுண்ட உணர்வு போக்காது உண்டா போது அழிக்கும் கல்லூன் எனவே ரெண்டு குடம் கொடுமையானது ஒன்று கல் இன்னொன்று காமம் இந்த இரண்டில் ஆரம்ப அருமையா ராமாயண நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது நாளைக்கு அரசனுக்கு ராமனுக்கு பட்டம் முதல் நாள் எல்லாம் முடிவு பண்ணிட்டு வரலாம் இது இப்ப மணி என்ன தெரியுங்களா இப்ப மணி எல்லாம் ஏழு மணி கைகணிக்கு போனதா பதினொரு மணி இப்ப எல்லாம் மணி ஏழு மணி எல்லாம் முடிவு பண்ணி விட்டான் பண்ண உடனே தான் தம்பி கொஞ்சம் நல்லது சொல்லணும் அரசியலுக்கு வந்தா பெரியவங்க கிட்டே வந்து அறவுரை கேட்கணும்னு அர்த்தம் சிவ சிவ சிவ சிவ சிவ சிவா நான் வந்து தேர்ந்தெடுத்துட்டு உள்ளே போடக்கூடாது பெரியவங்க கிட்ட அறவுரை கேட்டுக்கணும் எப்படிங்க இருக்கணும் என்ன செய்து என்ன மாதிரி போமாந்தூர் காலத்துல இருந்து இருக்கிற ஒருத்தர்னா அவர்கிட்ட போயிருந்து எப்படிங்க அரசுன்னு கேட்கணும்னு சொல்றாங்க முருகா முருகா தசரன் சொன்னா தம்பிக்கு அறவடை சொன்னா தேவலாம் நாளைக்கு பட்டத்துக்கு வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு யார் வசிட்டர் வசிட்ட கூப்பிட்ட பெரியவங்களே இந்த மாதிரி தம்பி கொஞ்சம் நாளைக்கு பட்டத்துக்கு வரப்போறான் அவனுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லுங்க தம்பிய உட்கார வச்சுக்கிட்ட பதுவுசம் கேக்குது வசிட்ட சொல்ற நாளை காலையில பட்டம் அறவுடை சொல்ற இப்ப ரொம்ப பதிவுசான் சொல்ற சொல்லிய அம்மா கம்பராமன் படிக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறான் இதுக்குதான் ஆள் இல்லை அதுக்காகதான் கஷ்டமா இருப்பேங்கிறது அதுக்கு மாதிரி ஆளுட்டா நாங்களும் ராமாயணம் போடுவோம் ரொம்ப அருமை இந்த அரசுக்கோ இல்ல தனிநபரா இருந்தாலும் இந்த சூது கல்லு காமம் இதெல்லாம் இருக்கு பாருப்பா இதெல்லாம் இருக்கக்கூடாது ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட இல்லவே இல்லை நல்லது அல்லவா ஞாபகப்படுத்துறேன் அந்த இடத்துல ராமனை பற்றி ஒரு உயர்வு அல்லவா சூது முந்திர சொல்லிய மாத்துயிர் நீதிமைந்த நினைக்கு இலையாயினும் கிடையாது உங்க பரம்பரையிலே கிடையாது இருந்தாலும் காடும் கேடனும் நரகமும் எந்த ஊர்னு கேட்கலாம் ரொம்ப கெடுதல் வரும் அப்படின்னு சொன்னீங்க அது எங்க இருக்கு ஆர்காடு பாக்குங்களே அப்படின்னு சொன்னாங்க கேடுங்கிற பெயரே தெரியாம நரகமும் இல்லையேன்னு பாருங்க அப்ப இந்த மேகலை மங்கையரால் வரும் காமம் இல்லெனில் பெண் இன்பம் என்ற ஒன்று மட்டும் ஆசை இல்லாமல் இருக்குமானால் கடும் கேடனும் இல்லை நரகமும் இல்லை என்றெல்லாம் அறுவரை சொன்னார் அது மாதிரி இங்கே இந்த கல்லினுடைய காமத்து கல் ஒட்பிட்டு இப்படி எல்லாம் சொன்ன சொல்லிவிட்டு காமமே கொலைகட்கெல்லாம் காரணம் இந்த காம்கிறது நம்ம பொதுவா சிறப்பா பெண்பாளரால் காமம் என்ற ஒன்று வந்துட்டாலே நம்ம எல்லாத்துக்கும் ஆட்பட்டு அதுதான் திருவள்ளுவன் நினைக்காம வேண்டாமையோம் இல்லை எந்த ஒன்றையும் விரும்பாமை என்று சொல்லுகின்ற செல்லும் இருக்கேடா அதான் எல்லாத்துக்கும் விழுமைய சொல்லும் வேண்டாம் சார் பரவாயில்ல கொஞ்சம் பால் எல்லாம் வேணாம் பரவாயில்லை சாப்பிட்டுட்டேன் காவி ஒண்ணு வேணாங்க விழுமையை சொல்லுவேன்னு ஏசார் கொஞ்சம் பால் சாப்பிட்டீங்களா எனக்கு ராத்திரில காவி சாப்பிட்டுதான் பழக்கம் தேடணும் போய் சங்கடங்கள் எதுவும் வேணான் அருமையா இருந்தாலும் அதுக்குதான் விழுமையை சொல்லும் என்றார் திருவள்ளுவர் அடாநடா அதனால இந்த காமம் என்ற ஒன்றிலே கொலை கட்கல்லாம் காரணம் கண்ணோடாத காமமே களவுக்கு எல்லாம் காரணம் கொலைக்கு அதான் காரணம் களவுக்கு அதான் காரணம் கூற்ற மஞ்சும் காமமே கல்லுண்டர்க்கு காரணம் இந்த கல்லுண்டர்க்கு கூட காமம் காரணம் இதுக்கு மேல சொல்லே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு இதை பற்றி விளக்க வேண்டாம் அல்லவா விளக்க வேண்டாம் முருகா முருகா நீ பாத்துக்க காமமே நரக பூமி இந்த காமம் என்ற ஒன்று இருக்குமானால் அதுக்கு என்ன தெரியுமா பலன் நரகபூமின்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து நமக்கு எழுதி வச்சிடும் நம்ம எழுதி வச்சுக்கலாம் நரகபூமிக்கு நம்ம ஆளா இருக்கலாம் என்று சொன்ன இப்படியாக அவையெல்லாம் சொல்லிவிட்டு கொலைப்படி ஏட தாங்கே குறுகிய சாம்பி அடிவதன் இப்படி எல்லாம் இந்த அம்மா கிட்ட எது சொக்கட்டம் ஆடிட்டு விளையாட்டை சொல்லிவிட்டு எதுக்கு சொன்னார் கேட்டா இந்த மாதிரி இந்த அறவுரையை சொல்லணும் காமத்தினுடைய தீமையை சொல்லணும் பரஞ்சோதி முனிவர் பார்த்தார் இதை நம்ம வாயில வர வேணாமே பெருமான் வாயிலேயே வருங்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்பா அவங்கள ரெண்டு பேரும் உட்கார வச்சு அது ரெண்டு பேரும் அந்தமா இதுல இது பண்றாங்கன்னு சோழி ஆடுறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு தூரம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்ன சொல்லிவிட்டு இவன் கூப்பிட்டாரான் யாரு அந்த வேடுவராயிருக்கிற அந்த சொக்கட்ட ஆடுறவர் கூப்பிட்டாரான் என்னடா என்ன செய்தி அவன் அப்படி இப்ப வந்து அந்த அந்த பையன்ல இவன் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் அந்த தீமையை அனுபவித்து தீமை நின்று ஓரளவு நீங்க நீங்கின்ற எல்லைக்கு வந்து அதனால இப்படிதான் நான் பண்ண சுவாமி இப்படி பண்ண சுவாமி இப்படிதான் மகாபாதகத்தை நான் பண்ண சரி இந்த மாபாதகத்தை சீர்த்ததனுடைய அமைப்பு நீ அனுபவிச்சுட்டு அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் நீ என்ன செய்யணும்னா நான் எது வேணாலும் செய்யற சுவாமி நான் இனிமேல் படிக்கிறதுக்கு வழி என்ன நான் செஞ்ச பாவத்துக்கு இதை விட இது முடியாது வா அப்படின்னு ரொம்ப அருமையான ஒண்ணு சொன்னார் ஒரு ஐந்து செய்தி சொன்னார் கையேற்று ஒரு பொழுது உண்டி ஒண்ணு பஞ்சாட்சரம் தான் எங்களுக்கு ரொம்ப சிறப்பு அது போல நான் சொல்ற நீதியும் ஐந்து தான் ஒரே வேலை சாப்பிடணும் நீ என்ன சொத்தா வச்சிருக்கிற இல்ல பிச்சு அடிச்சு சாப்பிடணும் அதுல உப்பு இருக்கலாம் உறப்பு இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் கொஞ்சமா போடலாம் ரொம்பலாம் போடலாம் அல்லவா வந்தது சார் தான் சாப்பிடணும் ஒரே வேலை தெரியுதா ஒரு வேலை சாப்பிடும் அடுத்து ஈசன் ஒரு தவறு ஏவல் செய்தி யார் அடியவர்களோ அடியவர்களுக்கு இப்படி பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது குறிப்புல ஓஹோ அதை அழைக்கணும்னு சொல்லாங்க சுவாமி நான் அழைச்சிட்டு வரேன் அழைச்சிட்டு வர அந்த குறிப்பறிந்து ஏவல் செய்யணும் திருக்குறிப்பு தொண்டர் படிக்கிறமே அவர் என்ன ரொம்ப இதா இருக்கு அழுக்கா இருக்கு நீ தோயா சொன்னாரு இவரா பாத்துட்டு சுவாமிய திருமணியில் இருக்கிற அந்த இதை துவைக்கிறேனே அப்படின்னு போய் கேட்டுது அதுக்கு கண்டிஷன் பண்ணிச்சது நாலு மணிக்குள்ள கொடுத்துடணும் இல்லன்னு அந்த திருமேணிக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடும் அவனா தானா செய்யறதுக்கு தண்டவை கெஞ்சிய வெள்ளி தெரியல காண்க அது மாதிரி அந்த அறிவுர்களுக்கு எவல் செய்யும் ரெண்டு செங்காத முன் எழுந்து தீந்தன் இருந்து சூரியன் புறப்படுறதுக்கு முன்ன சரியா நாலரை மணிக்கெல்லாம் கையில அருவா எடுத்துக்கணும் எங்க நல்ல அருமையான அருகம்புல் இருக்குதோ அந்த அருகம்புல நல்ல அருமையா நிறைய கொண்டு வந்து பசுமாட்டு கொடுப்பா கோயில் தெரியுமா ஒருவேளை குளிக்கப்படாது சாப்பிடுறது ஒருவேளை தான் ஆனா நீராடுவது மூன்று வேலை நீராடு எங்க நீராடுன தெரியுமா புறத்தொட்டி தீர்த்தமாடி ஐயா இருக்கிறாங்க இன்னுமோ அந்த இடத்துல பெருமானுடைய அந்த திருமுழுக்காகி தண்ணீர் விழுது பாருங்க அந்த தண்ணீர் விழுற இடத்துல அதுல போய் மூணு மூணு வேலை குடிக்கணும் மூணு வேலை குடிக்கணும் தினமும் அதுல அந்த அந்த தீர்த்தம் எப்படி இருக்கும் முதல்ல எண்ணெய் ஊற்றி இருப்பாங்க அப்புறம் சந்தனம் வச்சிருப்பாங்க பால் ஊற்றி இருப்பாங்க தயிர் ஊற்றி எல்லா விஷயம் ஆணை இந்தும் ஆடின என்றெல்லாம் இருக்கும் அந்த தீர்த்துல குடிக்கணும் மூணு வேலை சரிசுவாமி நான்கு ஐந்தாவது சங்கரம் தான நூற்றி எட்டு மெய்வலம் சாரச் முறை பெருமானையும் அந்த கோயிலில் வளம் வரணும் நூற்றி முறை என்ன சொன்னேன் ஐந்து நீ செய்யணும் செய்யறேன் எதுக்கு அது மேலே சொன்னோன்னு உடனே நம்ம நம்ம கொஞ்சம் பகுத்தறிவில் கேட்போம் இது செஞ்சோடனே அது போடுமா ஆமாம் இல்லை இல்லை தொலைக்க வேண்டியதான் கேட்டு தொலைக்க வேண்டியதுதான் நீ செஞ்சவன் நீங்க மனதினால் செய்த பாவத்தை எப்படி பண்ணும் மீண்டும் நல்லது நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு தான் அதுக்கு பிராய்ச்சித்தோல சொல்லினால் செய்ததை நீங்க திருவேந்தத்தை சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல நல்லது சொல்லத்தான் தீமை சொன்னதை நீக்கலாம் இந்த உடம்பு நாளை இந்த உடம்பை போட்டு வருத்தி வறுத்தி செய்தனால தான் செய்யலாம்